அன்புமிக்க நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம் இதோ இன்றைய பாடல் இளம் பிராயத்தவர்களுக்காக எழுதப்படும் பாடல்களில் கவிஞர்களுக்கு மட்டுமன்றி அதற்கு அதை பாடுபோருக்கும் நிறையவே சிரத்தைகள் உள்ளன பாடலுக்கான சூழலை உள்வாங்கி தன்னை அந்த கதாபாத்திரத்துக்குள் ஒப்புவித்துக்கொண்டு அவர்களின் உணர்வுகளுக்குள்ளே இருந்து தனது கவிக்குரலை பாட்டுக்குரலாக வெளிக்கொண்டு வந்தாக வேண்டிய பெரும் பொறுப்பு கவிஞனுக்கு நேர்ந்து விடுகிறது இசையமைப்பாளரின் கைக்கு அந்த பாடற் பிரதி வந்து சேர்ந்து அந்த பாட்டு வரிகளுக்குள் படிப்படியாக இறங்கி அடிமட்டம் வரை சென்று மூழ்கி மூச்சடக்கிக் கொண்டு மீண்டு வர வேண்டிய அரும்பொறுப்பு அடுத்தே அவருக்கு ஏற்பட்டு விடுகிறது இனி பாடகர் பாடகியர் இந்த இரண்டு பலிகளையும் வல்லமையோடு உள்வாங்கி தமது சுவாச காற்றாக்கி இறகு விரிக்கும் பறவையாக அவர்கள் பரிமாணம் எடுத்தாக வேண்டும் இந்த பறவையின் உலா நீல வானிலே நீந்தும் நிலாவாக இயக்குனர் தயாரிப்பாளர் கதாநாயகன் கதாநாயகி ஆகியோரால் அதன் பிறகே கண்களால் பார்த்து காதுகளால் கேட்டு அவர்களை திருப்தியடையச் செய்கிறது தொட்டிலில் துயில மறுக்கும் குழந்தைக்கு பசித்து அழும் குழந்தைக்கு நோயில் துவழும் குழந்தைக்கு சிணுங்கும் குழந்தைக்கு சிரிக்கும் குழந்தைக்கு அடம் பிடிக்கும் குழந்தைக்கு என பாடல்களுக்கான சூழ்நிலைகள் பற்பளவாய் அவதாரம் எடுக்கும் சற்று வளர்ந்து ஓடி ஆடும் சிறுசுகளுக்கு என வருகின்ற போது கவிஞரின் வரிகளும் உருவம் எடுத்து அவர்களோடு ஆடி பாடுவதாக அமைய வேண்டும் அந்த இளம் பிஞ்சுகளை ஆறுதல் படுத்த வேண்டும் அமைதிப்படுத்த வேண்டும் ஆற்றல் தர வேண்டும் அறிவையும் ஊட்ட வேண்டும் இதோ நேயர்களே இன்றைக்கு நான் தரும் பாடல் புலவர் புலமை அவ்விதம் எழுதிய நயமும் நளினமும் மிகுந்த பாடல் சுருதி மாறாமல் இசையின் வீதிகளில் இரதமாக நடைபயிலும் பாடல் பி சுசீலாவின் குரலில் அமைந்து சித்திர வார்ப்பாக விளங்கி மயிலும் குயிலும் விரும்பி பாடம் கேட்கும் பாடல் மண்ணில் வந்த நிலவே என் மடியில் போத்த மலரே அன்பு கொண்ட செல்லக்கிளி கண்ணில் என்ன கங்கை நதி சொல்லம்மா எனும் பல்லவியோடு இது தொடங்குகிறது அடுத்து அமைகின்ற வரிகளோ கருத்திலும் வனப்பிலும் ஒன்றையொன்று விஞ்சும்படி விசித்திரம் செய்கின்றன வானத்தை தாளாட்ட வைத்து மேகத்தை நீராட்ட வைக்கின்றன புன்ன இலை போன்ற சின்ன மணி பாதத்தை மண்ணில் படக்கூடாது என்றும் பொன்னழகு மின்னும் மின்னழகை பார்த்து கண்கள் படக்கூடாதென்றும் கூறுகின்றன இப்படியாக மயில்களின் இறகினால் வண்ணத்தை தீட்டி மணிக்குயிலின் குரலில் இசையினைச் சூட்டி காற்றையும் காதுகளையும் செலிர்க்கும்படியாகச் சிருங்காரம் செய்யும் ரீங்காரமாகிறது இந்த பாடல் அமுத கிண்ணத்திலே குமுத அரும்பினால் தொட்டு தொட்டு வரைந்து நமக்கு வழங்கியிருக்கும் இந்த சொர்க்க வார்ப்பை இதயங்களை விரித்து நாம் வாங்கி கொள்ளத்தானே வேண்டும் ஆம் நேயர்களே இதோ நிலவே மலரே எனும் படத்தில் நாயகி நதியாவின் உருவத்தின் வழியே இந்த பாடல் வருகின்றது கேட்டு மகிழங்கள் செல்லக்கீளி கண்ணில் என்ன கங்கை நதி சொல்லும் Thank you. கந்தை நதி சொல்லாம்